ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் அபிவாதனம் சொல்கிற முறையை நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது நம்மை பெரியவர்களிடம் அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக சொல்லக்கூடியது இந்த அபிவாதனங்கிறது ஏன் அப்படி அறிமுகப்படுத்திக்கணும் சொந்த பந்துக்களை பார்த்தாலும் அபிவாதனம் பண்ணணும் குரு ஆச்சாரியனை பார்த்தாலும் அபிவாதனம் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு தான் நம்மை பற்றி நன்றாக தெரியுமே அப்போது அறிமுகப்படுத்திக்கணுமா அப்படின்னா கட்டாயம் அறிமுக பண்ணிக்கணும் ஏன்னா உபனிஷத்து சொல்கிற பொழுது நம்மை விட பெரியவர்கள் வரும்பொழுது நம்மிடத்தில் உள்ள வித்திய படிப்பு நம்மிடத்துல உள்ள புண்ணியம் நம்மிடத்துல உள்ள ஆயுஷ் அனைத்தும் பெரியவர்களை நோக்கி போயிடுறது நாம் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுனாலேயும் அபிவாதனம் பண்ணுறதுனாலேயும் அது நமக்கு திரும்பவும் கிடைக்கிறது அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது ஊர்தம் பிராணாஹ்யுத்ராம்தி யூனஸ்தவிர ஆயதி பிரத்யுத்தான அபிவாதாபியம் புனஸ்தான் பிரதிபத்தியத்தே அப்படின்னு தெரிவிக்கிறது சின்னவர்களான நாம் பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணுறதுனால அவர்களிடம் போன ஆயுஷு நமக்கு திரும்பவும் கிடைக்கிறது அபிவாதனம் பண்ணுறதுனால நம்முடைய புண்ணியமும் நாம் அபியாசம் பண்ணின வித்தியையும் அவர்களிடமிருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறது அதனாலே தான் நான் இந்த ரிஷியைச் சேர்ந்தவன் இந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவன் இந்த பெயரை உடையவன் இந்த வேதத்தை படித்தவன் அப்படின்னு நாம் அறிமுகப்படுத்திக்கிறோம் இந்த அபிவாதனம் பண்ணுற முறை இது வெறும்னா ப்ரேயர் மாதிரி சொன்னால் போராது அது சொல்ல வேண்டிய இந்த அபிவாதனம் செய்ய வேண்டிய முறையை நமக்கு சொல்வது வாமம் வாமே சம்ஸ்ப்ஷிணேனம் ஹஸ்தேன கர்ணௌஹம் அபிவாதேத் வாமோபரி கரம் கிருத்த தட்சிணம் நாமச்சோச்சரன் ஜானுப்பிரபதிபாதாந்த மாலபிய பதையோர் நமத் அப்படின்னு ஆஸ்வலாயனருங்கிற மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிறார் அதாவது நாம் காதின் மூலமாக தான் அனைத்தையும் அபியாசம் பண்ணியிருக்கோம் நாம் பேசக்கூடிய பேச்சிலிருந்து அனைத்தும் நமக்கு கிடைக்கிறதுக்கு எது காரணம்னா காது காதுங்கிறது முக்கியமான இந்திரியம் இந்த காதின் மூலமாக தான் நாம் அனைத்தையும் கேட்டு அபியாசம் பண்ணியிருக்கோம் இந்த காதின் மூலமாக நாம் நல்லவைகளையே கேட்கணும் நல்லவைகளை நாம் நிறைய அனுபவத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் இரண்டு காதுகளிலேயும் ரெண்டு கைகளையும் வச்சுக்கணும் வலது பக்கம் காதில் வலது கையையும் இடது பக்கம் காதலை இடது கையையும் வச்சுக்கணும் வாமம் வாமேன சமஸ்பிருஷ்ய தட்சிணேன து ஹஸ்தேன கர்ணவு ஹஸ்தாபியாம் குரூநாம் அபிவாதையேத் ரெண்டு கையையும் ரெண்டு காதலை வச்சுண்டு குனிஞ்சிண்டு இந்த அபிவாதனத்தை சொல்லணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதை எப்படி சொல்லணும்னா அபிவாதையே அப்படின்னு ஆரம்பிக்கணும் நான் என்னை தங்களிடம் அறிமுகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பிறகு பிரவரத்தை சொல்லணும் நமக்குன்னு உள்ள பிரவரத்தை சொல்லி பிரவரான்விதா பிறகு நம்முடைய கோத்திரத்தை சொல்லிக்கணும் கோத்ரஹா பிறகு சூத்திரத்தை சொல்லிக்கணும் சூத்ரஹா பிறகு நமக்குன்னு உள்ள வேத சாஹையை சொல்லிக்கணும் சாக்கா அத்தியாயி பிறகு சர்மாவை சொல்லணும் நமக்குன்னு வச்ச பெயரை சொல்லி ஷர்மா நாமா अहम भोह अभिवादये अब अहम अस्मि भोह अब नमस्कार बनन अदाव भो शब्दी दंते स्वयं नाम अभिवादने नाम स्वरूप हि भोभाषिस्मृत अब धर्मशास्त्र नमें सेंद प्रवण गोत्रम वेद अने पीछे அஸ்மி போகோ அப்படின்னு சொல்லி முடிக்கணும் போஹோ அப்படின்னா ரொம்ப மரியாதையாக இருப்பவர்களை குறிக்கிறது அஸ்மி போஹோ அஸ்மின்னா நான் இந்த தலைமுறையில் இருக்கிறேன் இதை தங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது தான் போஹோ அப்படின்னு பேர் இப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் பெரியவர்களுக்கு வேதம் முதலிய வித்தைகளை படித்தவர்களுக்கு சாஸ்திரம் படித்தவர்களுக்கு பந்துக்களில் மூத்தவர்களுக்கு அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் தாயாருக்கு அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது பொதுவாக ஸ்திரீகள் ஸ்திரீகளிடம் அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணக்கூடாது சில ஸ்திரீகளுக்கு மாத்திரம் அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது குருவுனுடைய பத்னி தாயார் யாகம் பண்ணின யஜமானருடைய பத்னி இவர்களிடெல்லாம் இவர்களிடமெல்லாம் அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் குருவத் பிரதி பூஜ்யா சிஹோ சவர்ணா குரு யோஷிதா குருவுக்கு நாம் எப்படி அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுவோமோ அதுபோல் குரு பத்னிக்கும் அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அதேபோல் பாதிருபாரியோபசங்கிரா அண்ணாவனுடைய பத்னி மன்னி அவர்களுக்கும் அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் வயதில் சின்னவர்களாக இருந்தாலும் ஸ்தானத்தகா மூத்தவர்கள் சில பேர்களுக்கு அப்படி உண்டு தாய்மாமா இருக்கார் வயதில் சின்னவராக இருந்தாலும் மாத்துலஹாங்கிற ஸ்தானம் பெருசு அதே போல் அண்ணாவினுடைய பத்னி நம்மை விட வயதில் சின்னவராக இருந்தாலும் அண்ணாவினுடைய பத்னிங்கிறதுனால அந்த ஸ்தானம் பெருது தாயாருக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு அண்ணாவினுடைய பத்னியை வயதில் சின்னவராக இருந்தாலும் அவர்களுக்கும் அபிவாதனம் சொல்லணும் அதேபோல் யாகதீக்ஷையில் அமர்ந்த பத்னிகளுக்கு அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி யார் அபிவாதனம் பண்ணலையோ அவருக்கு சில கர்மாக்களை நாம் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது எஸ்எ தேசம் நஜானாதி ஸ்தானம் திரிபுருஷம் குலம் கன்னியாதானம் நமஸ்காரம் ஸ்ராத்தம் தஸ்ய விவர்ஜயேத்து யாருக்கு அபிவாதனமே தெரியலையோ தன்னுடைய கோத்திரமும் தெரியல பிரவரமும் தெரியல அப்படின்னு யார் நமக்கு வந்து நமஸ்காரம் பண்ணினாலும் அவர்கள் அவர்களுடைய கல்யாணம் அவர்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள் ஸ்ராத்தம் முதலிய கர்மாக்கள் இவைகளை நாம் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆக இந்த அபிவாதனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேபோல் யார் அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணினாலும் அவர்களை மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆசீர்வாச்சா நமஸ்கார் நமஸ்காரியைஹி வயசஸ்து புனர்ணமேது கட்டாயம் ஆசீர்வச்சனம் சொல்லணும் மெளனமாக இருக்கப்படாதே அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணினால் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்